விவசாய பெருங்குடி மக்களே விவசாய உற்பத்தி துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளே மாவட்ட கலெக்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலிலே நீங்கள் இன்றைய தினம் அளித்திருக்கின்ற இந்த கருத்து விருந்துக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இங்கே நடந்திருக்கின்ற கருத்தரங்கத்தின் மூலம் நான் பல புதிய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு போகிறேன் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயத்தை பற்றியும் அதனுடைய பிரச்சனைகளை பற்றியும் ஏடுகளிலே நிரம்ப படித்திருந்தாலும் நான் கல்லூரியிலே எடுத்துக்கொண்ட பாடம் கூட பொருளாதாரம்தான் நிரம்ப அதைப் பற்றி ஏடுகளிலே படித்திருந்தாலும் நேரடியாக விவசாய பிரச்சனைகளை கவனித்துக் கொண்டு வருகிற உங்கள் மூலமாக கேட்பதில் நான் பெறுகின்ற கருத்து அந்த ஏடுகளிலே கிடைத்த கருத்தை விட பன்மடங்கு தரமானது என்பதனை இன்றைய தினம் நான் உணர்கிறேன் போன்ற பல கருத்தரங்கங்கள் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே நடத்தப்பட்டு வருகின்றன மிக முக்கியமான காரணம் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கின்றன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆகையினாலே எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தெரிந்தவர்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் யார் யார் எந்தெந்த பிரச்சனையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கு அழைத்து அவர்கள் மூலமாக அந்த தொழிலிலே உள்ள நுட்பங்களையும் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களையும் அவைகளை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் அறிந்து கொள்வதிலே மிகுந்த ஆர்வத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது நல்ல பலனையும் தந்திருக்கின்றது அந்த பலனின் காரணமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிர்வாகத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட சிக்கல்களையும் எடுத்துச் குறைபாடுகளையும் நீக்குவதற்கான வழிமுறைகள் கூட எங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக புரிந்து வருகிறது ஆகையினால் முதலிலே நீங்கள் இந்த கருத்தரங்கத்தின் மூலம் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கருத்துக்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் சென்னையிலே ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற முறையில் திரட்டப்பட்டுக் கொண்டு வரும் நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்களின் பெருமுயற்சியினாலே இந்த மாவட்டத்திலே உள்ள பொது நிறுவனங்கள் இந்த மாவட்டத்திலே உள்ள நண்பர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அவர்கள் மூலமாக தந்திருக்கின்ற பெரிய தொகைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் அதை தருகின்ற பொழுது என்று சொன்னார்கள் ஆனால் அது பெரிய தொகை என்பது மட்டுமல்ல அவர்கள் பெரும் குணம் படைத்தவர்கள் என்பதனாலேதான் அந்த தொகையை சிறிய தொகை என்று குறிப்பிட்டார்கள் அதுவே அவர்களை எடுத்துக் முயற்சியின் பெருந்தன்மையை நன்றாக எடுத்துக் காட்டுகின்றது அதை பல தனிப்பட்ட நண்பர்கள் ஆசிரியர் அமைப்புகள் வேறுபல நிறுவனங்களிலே பணியாற்றுகின்றவர்கள் பள்ளிக்கூடத்திலே உள்ள மாணவர்கள் இவர்களெல்லாம் கூட இந்த தினம் அதற்கு நிதி அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவைகள் அவ்வளவும் சஞ்சய் தரணியினுடைய தனிப்பண்புகள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களிடத்திலே நான் கேட்பதற்கு உரிமை பெறுகிறேன் ஏனென்றால் கொடுப்பவர்களை பார்த்து கேட்பதுதான் பெறுவதற்கு வழியே தவிர கொடுத்த பழக்கப்படாதவர்களை கேட்பது வீண் ஆகையால் தான் உங்களிடத்திலே நான் இன்றைய தின கேட்டுக் கொள்வது காரியத்தில் உணவு நெருக்கடி என்ற புயர் காரியத்தில் பசிப்படியை போக்குகின்ற காரியத்தில் தமிழகத்தில் தஞ்சை நாங்கள் மிக அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல விவசாய உற்பத்தி துறையில் ஒரு மாபெரும் புதிய புரட்சி நடப்பது தஞ்சை திறனிலே என்று இந்தியா முழுவதிலேயும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதிலே மட்டுமல்ல நமக்கு கடன் கொடுக்கின்ற வெளிநாட்டுக்காரர்கள் கூட தஞ்சையிலே சாகுபடி எப்படி இருக்கிறது தஞ்சையிலே உறுமை எப்படி இருக்கிறது தாளடி எப்படி இருக்கிறது சம்பா எப்படி இருக்கிறது என்று கேட்டுவிட்டுத்தான் கடன் கொடுக்கிறார்களே தவிர யார் மந்திரியாக இருக்கிறார்கள் என்று கேட்டு அந்த கடனை கொடுப்பதில்லை அந்த அளவுக்கு தஞ்சை தரணி உலக புகழ்பெற்றிருக்கின்றது ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு உண்மை கசப்பான உண்மை ஆனால் உண்மை என்ன என்றால் நம்முடைய நாட்டு வளத்தை பற்றி நம்முடைய நாட்டு விவசாயத்தை பற்றி நம்முடைய நாட்டு நீர்வளத்தை பற்றி நமக்கு தெரிந்திருப்பதை விட அதிகமாக வெளிநாடுகளிலே உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அமெரிக்க இடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் அவர் தஞ்சாவூர் வடிகால் இல்லாத குறையை தஞ்சை தரணியிலே உள்ளவர்கள் சொல்வதை விட மிக விளக்கமாக சொல்லுகிறார்கள் காரணம் என்ன என்றால் தஞ்சை தரணியில் விவசாய உற்பத்தி பெறுகிறால் தமிழகத்தினுடைய உணவு நெருக்கடி பெருமளவுக்கு தீர்க்கப்பட்டு விடும் என்று அமெரிக்கா வரையில் இன்றைய தினம் அறிந்துவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் உங்களுடைய புகழ் பெரிது புகழ் பெருக பெருக பொறுப்பு பெரிதாகிவிடும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பல சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களிலே சிலவற்றைத்தான் நம்முடைய நண்பர் பெரியவர் ஏறவர்கள் சொன்னார்கள் அது தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்ட சங்கடங்கள் அல்ல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த செங்கடங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு பார்த்தீர்கள் ஆனால் அந்த சங்கடங்களை துடைக்க முடியாது என்றோ அந்த சங்கடங்கள் துடைக்கப்பட தேவையில்லை என்றோ நான் வாதாடுகிறேன் என்று யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஒரு தவிர இந்த தலைமுறை முழுவதுமே சங்கடத்துக்கென்றே பிறந்த என்று சொன்னால் தவறு இல்லை இந்த தலைமுறையிலே நாம் சங்கடங்களை தாங்கிக் கொண்டால்தான் வருங்கால தலைமுறைகள் நம்மைவிட நிம்மதியாக வாழ்வதற்கு வழி தேடிக்கொள்ள முடியும் உழவர் பெருங்குடி மக்களாகி உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை வீதை செத்துத்தான் பயிர் முளைக்கும் வீதை சாகாமல் பயிர் முளைப்பதில்லை விதை அப்படியே நான் உண்டு விட்டோமானால் பயிர் கிடையாது அதைப் போல உற்பத்தியாகிற செல்வம் அவ்வளவும் இந்த தலைமுறையே திண்டு தீற்று விடுவதென்றால் அடுத்த தலைவருக்கு மிச்ச வெதுவும் ஆகையால் தான் நாம் உழைக்கின்ற உழைப்பு நம்முடைய நல்வாழ்வுக்கு மட்டுமல்ல இந்த தலைமுறையின் நல்வாழ்வுக்கு மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்காகவும் நாம் உழைக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போமானால் வழி வழி வருகின்ற தலைவர்களுக்காக நாம் இந்த தலைமுறையில் சில சங்கடங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேசிய கடமையாக ஒவ்வொருவரும் கருத வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றை நான் ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும் உலகத்திலே விவசாயத்திலே தேறியிருக்கிற எல்லா நாடுகளையும் விட நம்முடைய நாடு உற்பத்தி திறனில் கடைசி கட்டத்திலே இருக்கிறது நீர்வளம் இருக்கலாம் நிறவளம் இருக்கலாம் உழைப்பு வளம் இருக்கலாம் அதைப் புலவர்கள் பாடிய பாடல்கள் வண்டி வண்டியாக இருக்கலாம் ஆனால் விவசாய உற்பத்தியில் அளவை எடுத்துக் நேரத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மற்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டு உற்பத்தியின் அளவு மிக குறைவு நம்மை விட குறைவான நிலை வைத்துக் கொண்டு நம்மை விட குறைவான ஆட்களை வேலைக்கு வைத்துக் கொண்டு பிற நாடுகள் நம்மை விட அதிக அளவுக்கு உற்பத்தி செய்து நமக்கே உணவுப் பொருளை கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடுவதற்கில்லை அமெரிக்கா நாட்டில் நூற்றுக்கு பத்து பேருக்கு மேல் விவசாயத்தில் ஈடுபட்டில்லை நம்முடைய நாட்டில் நூற்றுக்கு எண்பது பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் நூற்றுக்கு பத்து பேர் கூட ஈடுபடாத அமெரிக்க நாட்டிலே தானும் உணவு உற்பத்தி செய்து உண்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் தருகின்ற அளவுக்கு இங்கே விளைச்சல் கிடைக்கிறது ஒரு அமெரிக்க உழவன் உழுகிறார் என்றால் அவருக்கு மாத்திரமல்ல அவருக்கும் உலகத்திலே ஒரு கோடியில உள்ளவர்களுக்கு சேர்த்து அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே பொதுப்படையான ஒரு உண்மை எல்லோரும் ஒரு உண்மை நம்முடைய இழப்பர் துரதாமையரும் சம்பந்தமும் ரெண்டு சேர்ந்து ஒத்துக்கொள்கிற ஒரு உண்மை உற்பத்தி பெருகியாக வேண்டும் என்பது உற்பத்தி எப்படி பெருகுவது உற்பத்தி பெருகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்களுடைய வாதம் ஒன்றாக இருக்கலாம் ஞான சம்பந்தத்தில் வாதம் ஒன்றாக இருக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு சேர்ந்து சர்க்கார் நடத்துகிறோம் எனக்கு இருக்கின்ற அக்கறை எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்றுபட்டு உற்பத்தியை பிரிக்கக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னவேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்றுபடுவதற்கு என்னுடைய துணை தேவை என்றால் நான் உங்கள் வீட்டை வாதப்படியில் காத்துக் கொண்டிருக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அவரவர்கள் தங்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு துரத்தாமியர் குத்தகை பாக்கி வரவில்லை என்று சொல்லி ஞான சம்பந்தம் விவசாய கூலிக்கு போதுமான வருவாயில்லை என்பதை சொல்லி எந்த பட்டினி போடாதீர்கள் என்று மட்டும் உங்களை நான் பணிபுரோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் ஆனால் இந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு இதற்கு இறைச்சியால் நல்லது என்பது ஓரளவுக்கு அறிந்திருக்கிற பிரச்சனைகள் நான் கருதுகிறேன் இன்னொரு பத்து வருடம் பதினைந்து வருடத்திற்கு பிறகு நிறத்துக்கு சொந்தக்காரர் இவன் என்றும் இந்த நிறத்திலே உழுகிறவன் இவன் என்றும் பிரித்து காட்டப்பட முடியாத அளவுக்கு நிற உடமையாளர்கள் அவருடைய வீட்டு பிள்ளைகள் எம்ஏ படித்தாலும் பிஏ படித்தாலும் பிஎஸ்சி படித்தாலும் பிகாம் படித்தாலும் டிராக்டர்களை ஓட்டிக்கொண்டு தங்கள் நிலத்தை தாங்களே ஒழிகின்ற காலம்தான் நம்முடைய நாட்டினுடைய முற்காலமாக இருந்தது நிராசுதாரர் என்றால் நிறத்துக்கு உடமையாளர் அந்த உடமையாளராக இருப்பதற்கு அந்தஸ்து என்ன என்றால் உழைக்காமல் இருப்பதுதான் என்ற பழைய மரபு நிச்சயமாக அழிந்து கொண்டு வருகிறார் அதை அழித்துவிட்டோம் என்று சொல்வதை விட அது தன்னாலே அழிந்து கொண்டு காரணம் என்ன என்றால் ஏராளமான நிலம் ஒருவரிடத்தில் இருந்த காலத்தில் அவருக்கே எங்கே நிலம் இருக்கிறது என்று தெரியாமல் எந்த நிலத்திலிருந்து எது வந்தது என்று தெரியாமல் அவர் கோட்டாரில் போகின்ற பொழுது டிரைவர் சொல்லுவார் நமக்கு இந்த பக்கத்தில் ஒரு நாலு பேர் உண்டு என்று இந்த பக்கத்தில் ஏதுடா என்று கேட்பார் அவர் உண்டு அம்மா சொன்னார்கள் என்றான் அப்படியே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வந்த மிராத்து பரம்பரை இக்கடை செய்ய தடவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி எந்த அளவுக்கு தங்களிடத்தில் நிறம் இருந்தால் நேரடியாக அந்த அளவுக்கு நிறத்தை வைத்துக் கொண்டிருப்பதுதான் நல்லது பயிர் வளர்ச்சிக்கும் நல்லது குடும்பத்திற்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஏராளமான அளவுக்கு நிறம் ஒரு காலத்தில் அந்தஸ்துக்கு அறிகுறி ஏராளமான நிறம் இப்படி இருப்பது வாழ்க்கையுடைய ஆபத்துக்கு அறிகுறி ஆகையினாலே கண்டு அளவுக்கு நிறத்தை வைத்துக் அதிலே உழுவதற்கென்றே ஒருவன் பிறந்தான் என்று கருதாமல் நம்முடைய நிலம் நாம் உழ வேண்டும் நம்முடைய நிலம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நில உடமையாளர்களுக்கும் இன்று உடமையாளர்களாக இல்லாமல் இருக்கின்ற விவசாய கூலிகளுக்கெல்லாம் நிலம் கிடைக்கின்ற ஒரு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுகின்ற வரையில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அவர்கள உடமையாளர்கள் ஆகின்ற ஒரு காலம் வந்து உடமையாளர்கள் உழைப்பாளர்கள் என்ற இரண்டு வர்க்கம் இல்லாமல் உடைமைக்கும் சொந்தக்காரர்கள் உழைப்புக்கும் சொந்தக்காரர்கள் என்ற நிலை மாற வேண்டும் அது இன்று பேசி நாளை தீர்த்து விடுகின்ற பிரச்சனை அல்ல ஆனால் அந்த லட்சியத்தை இந்த அரசு முதல் லட்சியமாக கொண்டிருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அப்படி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அக்கறையும் ஆதரவும் நிரம்ப நாட்டிலே இருப்பதையும் இந்த அரசு அறிந்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை நாம் உற்பத்தியை பெருக்குவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறோமா நாம் என்று நான் குறிப்பிட்ட நேரத்தில் நேரத்துக்கு உடமையாளர்கள் அதிலே பாடுபடுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள் இவர்களுக்கு பொறுப்பாக விவசாயத்திற்கு தேவையான வசதிகளை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே உள்ள அரசு ஆகிய இச்சலையும் சேர்ந்ததுதான் நாம் என்பது இதில் மழையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அது எந்த அரசுக்கு கட்டுப்பட்டதல் ஆகையினால் அதை இந்த பட்டியலிலேயே நான் சேர்க்கவில்லை அரசை பொறுத்த வரையில் ஒன்றை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டதாக இந்த அரசு ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை நாங்கள் செய்ய தவறியவை மிக மிக அதிகமான அளவுக்கு இருக்கின்றன அதனை நம்முடைய நண்பர் பட்டுக்கோட்டை சீனவாசையர் அவர்கள் நானும் அவரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பேசுவார் அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கே கூட அவரிடத்தில் அப்பொழுது கோபம் வரும் நான் தான் அப்பொழுது அந்த தலைவர்களுக்கு பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் பேட்டட்டும் பல விஷயங்கள் அவர் சொல்லுவார் என்று நான் அவர்களுக்கு திவார்த்து செய்தேன் அவர் நல்ல உழவர் பிரச்சனைகளை அறிந்து வைத்துக் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள் அவர்கள் பேசுகிற பொழுது கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு எதை எதை கேட்டேனோ அதை கேட்டேன் அதிலிருந்து அவர் புதிதாக பேச பழகவில்லை என்று குறைத்துள்ளேன் என்று எண்ணாதீர்கள் பிரச்சனைகள் அப்படியே இருப்பதனாலே அவைகளை அவர்கள் அப்படியே எடுத்துச் சொன்னார்கள் அதேதான் என்னுடைய நண்பர் கே பி எஸ் மணி அவர்கள் சொன்னார்கள் மாரிமுத்தவர்கள் சொன்னார்கள் இருபது வருடங்களாக இதைத்தானே பேசிக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதில் என்ன வித்தியாசம் என்றால் இதை முதலிலே பேசிய பொழுது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு ஐந்து வருட ஒப்புக்கொள்ளவே இல்லை உரம் போட்டால் உற்பத்தி பெருகும் என்பதை நாம் இருபது வருடமாக சொன்னாலும் முதல் பத்து வருடத்தில் யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை உரம் பூமி வெந்துவிடும் உரம் சத்து குறைந்துவிடும் உரம் போட சொல்லி சொல்வதே யாரோ உறக்க பணியாரிடத்திலே கமிஷன் வாங்கிக் கொண்டு பேசுகிற பேச்சு என்றெல்லாம் ஒரு பத்து வருடங்கள் நாம் காலத்தை ஓட்டிவிட்டோம் ஆனால் இப்பொழுது இருபது வருடங்களாக சொல்லப்பட்ட வந்த உண்மைகளில் மிக பெரும்பாலான அளவுக்கு அந்த உண்மைகள் மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன இனி அதை செயல்முறையிலே நடத்துவது எப்படி அதற்கு ஆரத்தியெல்லாம் என்ற முறையிலே நான் அந்த கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஆகையினால் இருபது வருடங்கள் வீணாகிவிட்டன என்ற பொருள் அல்ல இருபது வருடங்களில் நாம் தெரிந்து கொண்டோம் தெளிவு பெற்றோம் துணிவு பெற்றோம் இப்பொழுது செயலிலே ஈடுபட இருக்கிறோம் ஆகையினாலே படிப்படியாக நாம் முன்னேறி வருகிறோம் என்பதனை இந்த இருபது வருடங்களும் எடுத்துக்காட்டுகின்றன அதேபோல உற்பத்தி பெருக்கத்திலேயும் ஆண்டுக்கு ஆண்டு நாம் ஓரளவுக்கு வளர்ந்தபடிதான் நினைக்கிறோம் உற்பத்தி பெருக்கவே இல்லை என்று நாம் சொல்வதற்கில்லை போதுமான அளவுக்கு இல்லை தேவையான அளவுக்கு இல்லை மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரி என்று சொல்லத்தக்க அளவுக்கு இல்லை என்றுதான் சொல்லுகிறோமே தவிர முன்னாலே காடுகளாக இருந்த இடங்கள் கரம்புகளாக இருந்த இடங்கள் இன்றைய தினம் நிறங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன முன்னாரே புஞ்சக்காடுகளாக இருந்தவைகள் இன்று நஞ்ச நிலங்களாக மாறியிருக்கின்றன முன்னாலே ஒரு போகம் இருந்த இடம் இந்த தடவை ரெண்டு போக ஆக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி கிடைத்ததை விட இப்பொழுது அதிக நிலம் கிடைப்பதற்கு வழி இருக்கிறது அதிலே தஞ்சை திறனியை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவர்கள் வேகத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்றால் கண்ணு கட்டிய தூர வரியில நிலம் இருப்பதாலே ஒவ்வொரு நிறத்திலும் ஒவ்வொரு பிடி வந்தாலும் நம்மை மிஞ்சுவார் இல்லை என்ற அளவுக்கு நிலம் இங்கே ஏறாம் நீங்கள் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் வடற்காடு மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தைப் போல நீர்வளம் அதிகம் உள்ள மாவட்டம் அல்ல அதற்கென்று எங்கேயே மேட்டூர் இல்லை அதற்கு காவேரி கருணை கிடைப்பதில்லை வறண்ட பிரதேசம் அப்படிப்பட்ட புஞ்சைக்காடுகளிலே நிரம்பியிருந்த வடார்காடு மாவட்டத்தில் வெறும் கிணறுகளை தோண்டி அதிலே மின்சார பப்புச் செட்டுகளை அமைப்பதன் மூலம் பத்தே வருடத்தில் முன்னாலே பற்றாக்குறையாக இருந்த அந்த மாவட்டம் இன்றைய தினம் உபரி மாவட்டமாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு நிலத்தினுடைய அளவிலே கிடைக்கின்ற உற்பத்தியை கிணக்கெடுத்தால் தாகவோ முதலாவதாகவோ அது வந்திருக்கின்றது ஆகையினாலே தஞ்சை உள்ளவர்களும் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியை இன்னும் தீவிரமான முறையிலே அவர்கள் அதில் ஈடுபடுவார்களானால் இப்பொழுது நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய அருமையான முயற்சியின் மூலம் புதிய ஏடி இருபத்தேழு என்ற ரகத்தை அதிக அளவிலேயும் இரண்டாவது முறையாகவும் நடுவது என்றிருக்கிற திட்டத்தில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறீர்கள் அந்த ஆர்வத்தை இன்னும் நல்ல விதத்தில் செயல்படுத்துவீர்களானால் நிச்சயமாக இந்த அக்டோபர் அறுவடை என்பது இந்தியாவில் உள்ள மற்ற பார்த்து தஞ்சை திறனிலே உள்ளவர்களை பாராட்டத்தக்க விதத்தில் அது இருக்கும் என்பதில் நாம் எல்லாம் பெருமைப்படலாம் நான் எல்லோருக்குமே அதைத்தான் சொல்லுகிறேன் கேரளத்திலே இருந்து என்னிடத்திலே அரிசி வேண்டும் என்று கேட்கிற பொழுது அக்டோபர் வரையிலே பொறுத்திரு ஆந்திராவிலே உள்ளவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு நெல்லூரிலே இருந்து அரிசி வர வேண்டும் என்று கேட்கிற பொழுது அக்டோபர் வரையில்தான் வேண்டாம் டெல்லியிலே உள்ளவர்கள் பற்றாக்குறைகள் இடத்திற்கு அரிசி கூடங்கள் என்று வாரத்திற்கு மூன்று தபாலாக மூன்று தந்தியாக அனுப்புகிறார்கள் அதற்கு அனுப்புகிற ஒவ்வொரு பதில் சந்தியும் அக்டோபர் ரொம்ப நம்பியிருக்கிறார் உங்களை காரணத்தோடு நம்பியிருக்கிறேன் உரிமையோடு நம்பியிருக்கிறேன் உங்களுடைய திறமையில நம்பிக்கை வைத்து நம்பியிருக்கிறேன் நீங்கள் தஞ்சை தரணியில் உள்ளவர்கள் நம்பினவர்களை கைவிட்டதில்லை என்பது உங்களுடைய வரலாற்று சிறப்பு நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் இந்த முறை எடுத்துக் கொண்டிருக்கிற உற்பத்தி பெருக்கத்தில் சதி கவனம் செலுத்தி மற்ற எல்லா பிரச்சனைகளையும் விட இந்த பிரச்சனைக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்ற அளவிற்கு நீங்கள் அக்கறை காட்டுவீர்களானால் உணவு நெருக்கடியை நாம் தீர்த்துக் கொள்ளலாம் பசிப்பிடியை தீர்ப்பதை பசியை பிடி என்று சொன்னவர்களே தமிழர்கள் மற்ற பிடிகளைப் போல பசி என்பது ஒரு பிடி என்று சொல்லி சங்க இலக்கியத்திலே வள்ளல்களை பசிப்பிடி மருத்துவர் என்று அழைத்திருக்கின்றார்கள் வள்ளர்களுக்கு வள்ளர்கள் என்று பயனிடுவதில் மட்டுமல்லாமல் பசிப்பிடி மருத்துவர் பசி என்ற நோயை தீர்க்கின்ற மருந்து குடிக்கின்றவர் என்று அழைத்திருக்கின்றார்கள் தஞ்சை சரணி தமிழகத்திற்கு பசிப்பிடி தீர்க்கின்ற மருத்துவர்களாக உங்களை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் மருத்துவர்களுக்கு சலிப்பு இருக்கலாம் கலப்பி இருக்கலாம் கட்டணம் போதுமானதாக இல்லை என்ற கவலை இருக்கலாம் ஆனால் ஒரு இவைகள் எல்லாவற்றையும் விட பசிப்பிடியை தீர்த்தோம் என்ற தெம்பு இருக்கிறதே நிகர் எந்த சப்சிடியும் ஆகாது சப்சிடி கொடுக்கலாம் சப்சிடி கொடுத்து விட்டால் மட்டும் எதிலிருந்து நான் கொடுக்கப் போகிறேன் உங்களிடத்தில் ஒரு கையாலே வாங்கி எண்ணி பார்த்து சர்க்கார் செலவுக்கு என்று வைத்துக் கொண்டு அதிலிருந்துதான் திருப்பித் தரப்போகிறேனே தவிர சப்சிடி தருவதற்கென்று தனியாகவாதி இருக்கிறோம் சமுதாயம்ருகின்ற பணத்தை பல்வேறு வகைகளுக்கு பிரிப்பதுதான் சர்க்காரை தவிர சர்க்கார் என்பது பணம் உண்டு பண்ணுகிற எந்திரம் அல்ல அப்படி ஏதாக பணம் இருந்தாலும் அது வடக்கே நாசிக்கிலே இருக்கிறதே தவிர செந்தையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் ஆகையினால் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் தேவையோ அவைகளை சொல்லுகிற நேரத்தில் அதை இந்த வழியிலே பெறலாம் என்பதையும் நீங்கள் அருள் கூர்ந்து எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கின்ற பல கருத்துக்களில் ஒன்றை கூட என்னாலே மறுத்து பேச முடியவில்லை எல்லாம் நியாயமானவைகள் எல்லாம் உண்மையானவைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் நியாயக்குறைவான விஷயத்தை யாராவது பேசினால் மறுப்பது எளிதாக நீங்கள் தொடர்ந்து நியாயத்தையே சொல்லியிருக்கிற பொழுது நான் எதை மறுக்கப் போகிறேன் எதை மறைக்கப் போகிறேன் எதை குறைக்கப் போகிறேன் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நியாயத்தை நடத்துவதற்கு கொஞ்சம் காலம் கூடுங்கள் வாயு ஆதார வாக்குகிறேன் வழக்கை தள்ளிவிடவில்லை கொஞ்சம் காலம் கூடுங்கள் அதிகார நிலத்திலே கலந்து பேசி எவை அவைகளை நல்ல முறையிலே அவைகளை தீர்ப்பதற்காக நான் நிச்சயமாக அக்கறை காட்டுவேன் என்பதனை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நீர்ப்பாசன திட்டங்கள் சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை பற்றி அவரவர்கள் தங்கள் தங்கள் பகுதியிலே இருந்து குறைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் அவைகளை காதலை கேட்கிற தீர்த்துவிடக்கூடிய குறைகள்தான் என்று எனக்கு தோன்றுகிறது உடனே அவைகளுக்கெல்லாம் உத்தரவிட்டு விடுகிறேன் என்று நான் சொல்லுவேன் ஆனால் முன்னாலே முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் அப்படித்தான் பாகல் மேடு என்ற இடத்தில் ஒரு மகாநாடு போட்டு எல்லோரையும் வரச்சொல்லி அவர்கள் கேட்டதற்கு தந்தேன் தந்தேன் என்று உத்தரவிட்டு விட்டு பிறகு தற்காருடைய செயலகத்திற்கு போனவுடனே இதையெல்லாம் தந்துவிட்டதாக சொன்னீர்களே பட்ஜெட்டிலே இங்கே இடம் இருக்கிறது என்று கேட்டு அதற்கு பிறகு இன்னொரு பாகல் மேடு வேண்டாம் என்று அவர் நிறுத்திவிட்டார்கள் அந்த கசப்பான அனுபவம் தெரிந்திருக்கிற காரணத்தினாலே நீங்கள் கேட்டுக் கொண்டவைகளையெல்லாம் உடனடியாக நான் உத்தரவிட்டு தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம் ஆனால் தலைமைச் சென்று அதிகாரத்திலேயே கலந்து பேசி வேளாண்மைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் உணவு அமைச்சர் ஆகிய அனைவரிடத்திலேயே கலந்து பேசி இழைகளை தீர்க்க முடியுமோ அவைகளை தீர்ப்பதில் என்னை பொறுத்தவரையிலே நிதி அமைச்சர் என்ற முறையிலானாலும் சரி முதலமைச்சர் என்ற முறையிலானாலும் சரி என்னை பொறுத்தவரையிலே ஒரு துணையும் தயக்கம் காட்டாமல் அந்த குறைகளை நீக்குவதற்கு நான் வழிவகை கண்டுபிடிக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன் அதனை நான் அதிலே உடனடியாக நான் கூடியது என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பியதில் நீங்கள் இந்த உரங்கள் விற்பதில் பதியார் விற்பதற்கும் கூட்டுறவிலே விற்பதற்கும் விலை ஏற்றம் விதிக்கிறது என்று சொன்னீர்கள் அதை நான் இப்பொழுது விசாரித்து பார்த்து கூட்டுறவு துறையாளர்களிடத்திலே கலந்து பேசியதில் அதனாலே கூட்டுறவுத் துறையாளர்களுக்கு ஓரளவுக்கு கைப்பிடிப்பு ஏற்பட்டாலும் அல்லது ஆதாயத்தில் ஏதாக குறைவு வந்தாலும் அந்த உரத்தை குறைந்தவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அவர்களும் டன்னொன்றுக்கு நாநூறு ரூபாய் அளவுக்கு அந்த விலையை குறைத்து உரத்தை உங்களுக்கு தருவதற்கு கூட்டுறவுத்துறையினர் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் செய்தியினை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று இந்த இரண்டாவது சாகுபடிக்கு தண்ணீர் விடுவதற்கு தண்ணீர் வரை போடுகின்றார்கள் அது மிக மிக அதிகமான அளவுக்கு இருக்கின்றது என்று எடுத்துச் செல்லப்பட்டது நான் தஞ்சையை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்ட கலெக்டர் கேட்டேன் அதை தள்ளி கொடுத்து விட்டால் எவ்வளவு பணம் கைப்பிடிப்பு ஏற்படும் என்று முப்பது லட்சம் ரூபாய் என்றார்கள் முப்பது லட்சத்தை தள்ளி விடுவது கஷ்டமல்ல ஆனால் தஞ்சாவூருக்கு அந்த இரண்டாவது போகத்திற்கு நான் தள்ளுபடி செய்து கொடுத்து விட்டு முப்பது லட்சத்தை தள்ளுபடி செய்தேன் என்று ஏற்பட்டு விடுமானால் மற்ற எல்லா மாவட்டத்திலும் கேட்பார்களானால் அது ரெண்டு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் போகும் ஆகையினால் உங்களுக்கு மட்டும் அந்த சலையை செய்வதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறதாம் என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்த்து சட்டம் இடம் கொடுக்குமானால் முப்பது லட்சம் ரூபாயை உங்களுக்கு நான் சலுகையாக காட்டுவது முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு உங்களிடத்திலே பலனை எதிர்பார்க்கிற பொழுது முப்பது லட்சத்தை தள்ளி கொடுப்பது கட்டமான காரியம் அல்ல ஆனால் அதிலே ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டிஸ்கிரிமினேஷன் எப்படி நீங்கள் ஒரு இடத்திற்கு மட்டும் தள்ளி கொடுத்தீர்கள் மற்ற இடத்திற்கு தள்ளி கொடுங்கள் என்று கேட்கிற சட்ட சிக்கல் மட்டும் குறிக்கிடாமல் இருக்குமானால் நான் அந்த இரண்டாவது போகத்திற்கு தண்ணீர் வரி இருப்பதை தள்ளுபடி செய்வதற்கு நான் உறுப்பிடுவேன் என்பதனை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய துரத்தாமையர் அவர்கள் சொன்னார்கள் ஏக்கருக்கு இருபத்தி நாலு விளைவிக்காதவனை நிலத்தை விட்டு விழியேற்றுங்கள் அந்த நிலத்தை எடுத்துக் என்று சொன்னார்கள் அவர் சொன்னதை ஞான சம்பந்தம் சொன்னதும் வேறவாரியாக பார்க்கிற பொழுது வேறு வேறாக தெரியும் ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் ரெண்டு பேரும் உற்பத்தி செய்யாதவனை வெளியேறச் சொல்லுகிறார்கள் அவர் நிற சொந்தக்காரன் உற்பத்தி செய்வதற்கு ஆகையினால் வெளியேறு என்கிறார் இவர் தரமாக வேலை செய்யாததற்கு இங்கென்ன வேலை வெளியேறு என்கிறார் ஆகையினாலே அதிதீவிரமான கம்யூனிஸ்டர் ீவிரமான நிலவுடமையாளர்களுக்கும் இந்த தஞ்சை தரணியிலே எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறோம் ஆகையினாலே அந்தவிதமான முறையில் உற்பத்தி பெருக்கம் என்பதுதான் நிலத்துக்கு சொந்தக்காரனானாலும் இல்லாவிட்டாலும் முதல் நோக்கம் என்பதை நாம் சில வருடங்கள் வரையிலாகிலும் நாம் கடைபிடிப்போமானால் உணவு நெருக்கடி தீர்க்கப்பட்ட பிறகு தொழில் வாய்ப்புகள் வளரும் நாம் செய்துவிட்ட பெரிய குறையே பதினைந்து வருடங்களாக இருபது வருடங்களாக இருந்து வந்தவர்கள் என்னை விட அறிவு தெளிவிலே மிக்கவர்கள் அதிலே எனக்கே ஐயப்பாடு கிடையாது ஆனால் அவர்கள் எதை பார்த்து எதை செய்ய தவறிவிட்டார்கள் என்றால் இந்திய நாட்டு பொருளாதாரம் விவசாயத்தின் மேலே கட்டப்படுகிறது என்ற அடிப்படை உண்மையை அவர்கள் மறந்தார்கள் பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக புதிய புதிய தொழில்களை ஆரம்பிப்பதிலையும் உடனடியாக பலன் பெரிய பெரிய அணைகளையும் தேக்கங்களையும் தொழிற்சாலைகளை அமைப்பதிலையும் நம்முடைய நாட்டினுடைய சக்தியையும் நம்முடைய நிபுணர்களின் நேரத்தையும் நம்முடைய விஞ்ஞானிகளின் கவனத்தையும் நாம் கொடுத்த வரிப்பணத்தையும் அவர்கள் உழைக்க போட்டதாலே நமக்கு இந்த சொல்லை வந்தது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வெளிநாடுகளுக்கு பணம் கட்டி உணவு தெரிவித்திருக்கிறோம் உணவுப் பொருளுக்காக வெளிநாடுகளுக்கு செலவழித்த இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த நாட்டின் விவசாயத்திற்கு செலவழிக்கப்பட்டு இருந்திருப்போமானால் நாம் வெளிநாடுகளுக்கு உணவுப் ஏற்றுமதி செய்கின்ற நாடாக திகழ்ந்திருக்க அப்படி ஒரு நிலை வரும் என்ற நம்பிக்கையோடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மறைந்த பண்டித நேரு அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சில வருடங்களில் நாம் உணவுப் பொருளை ஏற்றுவது செய்கிற நாடாக போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது அறுபத்தேழாம் ஆண்டு நடக்கிறது ஆஸ்திரேலியா நாட்டு கோதுமை கப்பலிலே ஏற்றப்பட்டு கடலிலே மிதந்து வந்து கொண்டிருக்கிறது இங்கிருக்கின்ற உணவு அமைச்சர்கள் கடலையே நோக்கி பார்க்கிறார்கள் தொலைவிலே ஒரு கப்பல் தெரிகிறதா என்றால் கப்பல் தெரிகிறது உணவு வருகிறது என்று சொல்லுகின்ற நிலைமை இருக்கிறது உணவுக்காக வெளிநாடுகளுக்கு கொட்டி கொடுத்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நம்முடைய நாட்டை விவசாயிக்கு அவர் சரியாக செய்தாலும் சரி சரியாக செய்யாவிட்டாலும் சரி அந்த ஆயிரம் கோடியில் ஒரு ஐநூறு கோடி பாடாதார் கூட அதிலே பரவாயில்லை ஆயிரம் கோடியில் இங்கே விவசாயத்திற்கு நாம் கொடுத்திருப்போமானால் அதிக நாட்டிடம் கையேந்த வேண்டிய நிலை இங்கிருந்திருக்கார் இதிலே கூட நீங்கள் கவனித்தால் துரத்தாமையருக்கும் யாரத்த மன்றத்துக்கும் கருத்து ஒத்துவை இருக்கிறது எந்திர கருவி கேட்கலாம் தொழிலில் முன்னேறாத காரணத்தால் ஆகாய விமானங்கள் கேட்கலாம் அதை கட்டுகின்ற திறமை வராததாலே கப்பல்கள் கட்டி கொடுக்கும் போட கேட்கலாம் அதிலே நாம் இன்னும் தேராதாலே சோறு போடுகள் என்றா கேட்பது தஞ்சை திறனை எடுத்துக்கொண்டால் மூன்று மைலுக்கு ஒரு தடவை சத்திரமும் சாவடியும் இருக்கிறது சிற்றூருக்கு போனாலும் ஊரில் ஒரு பகுதி கோயிலாக இருக்கிறது எந்த நாளாக இருந்தாலும் காதலே மங்களவரி விழுந்தபடி இருக்கிறது எந்த தெருவிலே திரும்பினாலும் ஏதாவது ஒரு சாமியினுடைய திருவிழா நடந்தபடி இருக்கிறது இவ்வளவு வளம் நிறைந்த நம்முடைய நாட்டினருக்கு சோறு இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டு போவது மட்டுமல்ல அங்கே இருந்தே வந்திருக்கிறார்கள் அமெரிக்க நாட்டு பீஸ் கோரிலே இருக்கின்றவர்களும் போர்ட் பவுண்டேஷனில் உள்ளவர்களும் வருகிறார்கள் வருகிற பொழுது அவர் என்ன சொல்லிவிட்டு வந்திருப்பார்கள் ஐயோப்பாவின் தஞ்சாவிற்கில்லாவே பஞ்சமாம் உணவை எப்படி உற்பத்தி செய்வதற்கு தெரியவில்லை நான் போய் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்று அமெரிக்க வாலிபன் அவன் சொல்லிக் கொடுக்கிறானா இல்லையா அது வேறு விவகாரம் இங்கே நடப்பதவனுக்கு புரிகிறதா இல்லையா அதுவேறு விவகாரம் ஆனாலும் அந்த நாட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது இந்த நாட்டினுடைய அவல நிலைமையை எடுத்துச் சொல்லிவிட்டு வருகிறான் இது இன்னொரு நாலு ஆண்டுகளுக்குள் இது அடியோடு சென்று போக வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்ற அருமையான யோசனைகளை நான் ஆற அவர சிந்தித்து பார்ப்பதற்காக அவ்வளவையும் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய நண்பர் ஞானசம்பந்தமும் கே பி மணியும் பாரிமுத்தவர்களும் சுப்பையா அவர்களும் சொன்னதை நீங்கள் சாதாரண விஷயம் என்று தள்ளிவிடக் கூடாது விவசாய கூலியருடைய மனம் திருப்தியாக இருந்தால் ஒழிய அவருடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருந்தால் ஒழிய அவருடைய வயிற்றுப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உழைப்பின் மூலவனுக்கு கிடைத்தால் உடைய நிச்சயமாக விவசாயத்தை வளரச் செய்ய முடியாது மனித சக்திக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்பதனுடைய முக்கியமான கருத்து மற்ற எந்த சக்தியும் மனித சக்தியினாலேதான் அது உண்டாக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட மனித சக்தியை வீணாக்காமரும் அந்த மனித சக்தி நொந்தரடை அடையாமலும் பார்த்துக் வேண்டுமானால் கூடுமான வரையில் அவர்களுக்கு தருகின்ற ஊதியத்தை நீங்கள் தாராள மனப்பான்மையோடு கொடுப்பது பொருளாகவே கொடுப்பது ஒரு மரபு ஆக்கிக் மிக மிக அதனாலே கிடைக்கும் பணமாக கொடுப்பது என்பது அவர்கள் கேட்பார்களானால் கூட அதைவிட பொருளாக கொடுப்பது நெல்லாக கொடுப்பது என்ற முறை பழக்கத்திலே வருமானால் உள்ளபடியதை வரவேற்கத்தக்கதாக வலவற்றுக்கு குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள் நான் நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்களை கேட்டுக் எங்கே எந்த பிரச்சனை ஆரம்பமானாலும் அப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைத்து அவரே முன்னின்று பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் அதை நம்முடைய நண்பர் சீர்காழி தோழர் கூட சொன்னார்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்று நம்முடைய நண்பர் ஞானத்தம்பந்தவர் கூட சொன்னார்கள் சர்க்காருடைய காதுக்கு கூட வருவதற்கு நேரமாகலாம் மாவட்ட கலெக்டருக்கு அந்த பிரச்சனையை தெரிவிப்பது சுலபத்திலே நடக்கின்ற காரியம் அவரையும் துணை கொண்டு நேரத்துக்கு சொந்தக்காரர்களிடம் விவசாயத்தில் பாடுபடுகின்றவர்களும் அவர்களுடைய தொழிற்சங்கத்துக்கு தலைவர்களாக உள்ளவர்களும் ஆகியவர்களா உட்கார்ந்து அந்த விவசாய கூலியை ஒரு நிர்ணயம் செய்து கொண்டு அதை பொருளாக கொடுப்பது என்று நீங்கள் ஏற்பாடு செய்வீர்களானால் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியவர்களீர்கள் இந்த தஞ்சை காட்டுகின்ற வழியில்தான் தமிழ்நாட்டு சங்கீரம் செல்லுகிறது தஞ்சை திறனை வழியிலேதான் தமிழ்நாட்டு சிற்பம் செல்லுகிறது தமிழ்நாட்டு சிற்பத்திற்கும் கலைக்கும் எப்படி தஞ்சை திறனை வழிகாட்டிருக்கிறதோ அதே போல இந்த பிரச்சனைக்கும் தஞ்சை திறனை வழிகாட்ட வேண்டும் அதற்கு நம்முடைய நண்பர்கள் சொன்னவற்றை நீங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் பணிபர்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய நண்பர் கே அவர்கள் சமுதாய ஒழுக்க கேடுகள் நடப்பதை பற்றி மரக்குறைப்பட்டுக் கொண்டு எடுத்து பேசினார்கள் அது இந்த பதுக்கலை பற்றி பேசினார்கள் இந்த பதுக்கல் என்பது சர்க்காருடைய நடவடிக்கையினாலே மட்டும் தீர்ந்து போகும் என்று நான் கருதவில்லை அந்த பதுக்குபவன் சமூக விரோதி என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கே வர வேண்டும் அது இன்னும் வரவில்லை நம்முடைய மக்கள் ஒருவனிடத்திலே நம்முடைய நாட்டில் ஒருவரிடத்திலே எப்படி ஆகில பணம் சேர்ந்து விட்டால் அவரை மதிக்கிற பழக்கம் நம்முடைய மக்களுக்கு வருகிறது பேசிக் கொள்கிற பொழுது கூட கேவலமாக பேசுவார்கள் எப்படி அவருக்கு பணம் வந்தது லங்கையிலே இருந்து வந்தது இவனுக்கு எப்படி பணம் வந்தது பதுக்கலாலே வந்தது என்று பேசுவார்களே தவிர அதை ஒரு சமுதாய அதி உணர்கின்ற தன்மை நமக்கு வரவில்லை மேல் நாடுகளிலே அப்படி இல்லை இங்கிலாந்து நாட்டில் இரண்டாவது உலகப் போரின் போது சாமான்களுக்கெல்லாம் பங்கு போட்ட நேரத்தில் ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் துணி சட்டைக்கு என்று பங்கு போட்டபொழுது இங்கிலாந்து நாட்டிலே உள்ள வாலிபர்களும் முதியோர்களும் சட்டை தைக்கின்ற பொழுது பின்பக்கத்திலே முழுவத வைக்காமல் தோள்பட்டையோடு நிறுத்தி அதிலே மிச்சமான துணியை நாட்டுக்கு கொடுத்தார்கள் என்றுதான் படித்தேன் அதற்கு நம்முடைய நாட்டில் ஒன்றுக்கு பங்கீடு என்று சொன்னவுடன் எவ்வளவு கிடைக்கிறதோ அதை நம்பரிலே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நமக்கு துடிப்பு வருகிறது இங்கிலாந்து நாட்டில் இரண்டாவது உறவு போரின் போது லண்டன் நகரத்தில் முட்டைகளே கிடையாது யாருக்கும் எவ்வளவு பணக்காரனானாலும் அவருக்கு கோழி முட்டை பெற மாட்டார்கள் கிராமத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கோழி முட்டை ஏனென்றால் நகரத்திலே உள்ளவன் வேறு பொருளாலே தனக்கு வலிமை கொள்ளலாம் கிராமத்திலே உள்ளவருக்கு குறைந்த விலையில் நிறைந்த வலிவு தருவது கோழி இடுகின்ற முட்டை என்பதாலே கிடைக்கின்ற முட்டை எவ்வளவும் கிராமத்திலே உள்ளவருக்கு கொடுத்து நகரத்திலே உள்ளவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி ஏதாவது பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாம் ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டம் போட்டவுடன் யார் வசதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தடுக்கப்பட்ட பொருள் அத்தனையும் எப்பொழுதும் போற இருக்கிறது எப்பொழுதும் போல மட்டுமல்ல உன்னாலே இருந்த விட அதிகம் இருக்கிறது இருப்பது மட்டுமல்ல அதை பெருமையாக சொல்லுகிறார்கள் அரிசி பங்கீடு இந்த மாதிரி அரிசிதான் கிடைக்கும் உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்றால் எப்படி அதெல்லாம் வேண உங்களுக்கு வேண்டுமா ஒரு மூட்டு வேண்டுமா ரெண்டு மூட்டை வேண்டுமா சொல்லுங்கள் ஆள் கொண்டு வந்து கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு தனித்திறமை இல்லை என்று நான் ஆனால் இந்த திறமையை விட இதை பொதுமக்களுக்கு ஆக்குகின்ற திறமையில் நாம் ஈடுபடுவோமானால் எதற்காக பற்றாக்குறை இருக்க போகிறது எதற்காக பங்கீட்டு முறை இருக்க போகிறது பற்றாக்குறையும் பங்கேற்று முறையில் இருந்தால்தான் பதுக்கல் வருகிறது கள்ளவாணிவு பெருகுகிறது ஆகையினால் நம்முடைய தனித்திறமை பொது நன்மைக்கு மாற்றி என்பது ஆரம்பத்திலே கொஞ்ச கேட்டிடம் இருக்கும் ஆனாலும் தஞ்சை திறனில உள்ள உங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை கோபுரத்தை கட்டினார்களே பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் இதை உயரமான வீட்டில வாழ்ந்தார்கள் மதில் சுவர் எழுப்பினார்களே அதற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் வீடுகளுக்கு சுற்றுச்சுவராக இருந்திருக்கும் இல்லை கோயிலில் உள்ள தேவனுக்கும் தேவிக்கும் நவரத்தன ஆபரணங்களை கொடுத்தார்களே அவர்கள் வீடுகளில் அதை அதிக ஆபரணமாக இருந்திருக்கிறது வேண்டாம் இது பொது காரியத்துக்கு இருக்கட்டும் என்று கொடுத்தார்கள் அப்படி கொடுத்தது இங்கே கொடுத்தால் அங்கே வாங்கிக் கொள்ளலாம் என்று தர்ம சிந்தியிலே கொடுத்தார்கள் நான் கேட்பது இங்கே கொடுத்தால் திருப்பி நமக்கே வரும் என்ற காரணத்தோடு நான் சொல்லுகிறேன் தமிழ் பெறம் போலவர் சொன்னார் அறவு என்பதற்கு பொருள் இம்மை செய்தது மறுமைக்காம எனும் வாணிகன் ஆய் அல்லன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆய் என்ற ஒரு வள்ளல் இங்கே அறம் செய்கிறான் தர்மம் என்று சொல்லுகிறோமே அந்த அறம் செய்கிறான் என்றால் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்ற அறவிலை வாணிபன் அல்ல என்று குறிப்பிட்டதைப் போல நீங்கள் சமுதாயத்திற்கு செய்கின்ற அறம் அந்த அறத்தின் மூலமாக வாணிபம் நடத்துவதாக பொருள் அல்ல அது கொடுத்த இடத்திலேயே அதிகமான நடவடிக்கை நமக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் திருப்திப்பட்ட ஒரு விவசாய கூலி நிறத்தில் உழுது கொண்டு இருக்கின்ற பொழுது நிறத்தை உழுபவராக இருக்கிற பொழுது அந்த நிறத்துக்கு உடமையான அந்த பக்கத்தில் நடந்து வருகிற பொழுது விவசாயியை சொல்லுவார் வேலை முள் இருக்கிறது என்று சொல்ல மாட்டான் அவனுக்கு மனதில திருப்தி இல்லை நீங்கள் நடந்து வருகிற பாதையில் அவனுக்கு தெரிய இருக்கிறது என்று என்ன எண்ணுகிறான் வரட்டுமே புத்தட்டுமே தெரியட்டுமே என்று எண்ணிக்கொண்டிருப்பானே தவிர அது நம்முடைய நிறத்தை சொந்தக்காரனுடைய காலையில் குத்தக்கூடாதே என்று எண்ணம் இல்லை பத்து வருடத்திற்கு முன்னாலே இருந்தது இப்பொழுது இல்லை இப்பொழுது இருக்கிற அளவுக்கு கூட இன்னொரு ஐந்து வருடத்திற்கு பிறகு இருக்காது இருக்காது என்பது மட்டுமல்ல ஞானத்தை பந்த இருக்க விட மாட்டார் ஆகையினாலே நீங்கள் காலத்தினுடைய கூரை எறிந்து அவர்களுக்கு நல்ல திருப்தியான நிலையை வைத்துக் வேண்டும் என்று நான் அப்படி திருப்தியாளர்களே வைத்துக் கொண்டு அவர் உற்பத்தி செய்வானால் உரம்போட்டால் விளைவதை விட அவருடைய பேரவையினாலே இன்னும் அதிக அளவுக்கு விளை வேண்டும் என்றால் அவர் ஐந்து வருடம் பரீட்சை பாருங்கள் அவருடைய தேவைக்கேற்ற அளவுக்கு கொடுத்து அவருடைய உழைப்பை நிரம்ப கொட்டச் சொல்லுங்கள் உற்பத்தி பெறுகிறதா இல்லையா என்பதை பரீட்சை பார்ப்பீர்களானால் நிச்சயமாக உற்பத்தி பெறு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இப்பொழுது நீங்கள் அது நேரத்தில் ஒரு மாட்டுக்கொட்டையை போட சொல்லுங்கள் நாலு நாள் ஆகும் ஆனால் அவனே உங்கள் வீட்டுக்கு திருமணத்தை கழைத்து சந்தோஷமாக பேசி நம்முடைய மகனுக்கு திருமணம் தெருவில் ஒரு பந்தல் போடு என்று சொல்லுங்கள் இருபத்தி மணி நேரத்தில் அவனே போடுகிறான் ஏன் இது மகிழ்ச்சியோடு செய்கிற காரியம் அது மகிழ்ச்சியோடு அல்ல பந்தல் பந்தல் என்று எண்ணிக்கொண்டே செய்கிற காரியம் ஆகையினால் அந்த கசப்பை நீக்குவதற்கு நீங்கள் தான் அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தது நம்முடைய அரசு விவசாய கூலி உங்களோடு போராடவில்லை அவர் பசியோடு போராடுகிறார் என்று சொன்னதை நீங்கள் ஒவ்வொருவரும் நில உடமையாளர்கள் வீட்டிலே எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் பசியோடு போராடுகிறான் பசியோடு போராடுபவனுக்கு பழமொழி சொல்லுவார்கள் ஆத்திரத்துக்கு சாத்திரம் இல்லை பசி வந்துட பத்தும் பறந்து போவின் அப்படி பசியோடு போராடுகிற பொழுது அவர் கடினமாக நடக்கிறார் என்று பின்னாலே குறைபட்டுக் கொள்வதை விட அவரை பசியாக வயர் உள்ளவராக்கி அதற்கு பிறகு பாருங்கள் உற்பத்தி எப்படி பெருகுகிறதன் இவைகளையெல்லாம் தஞ்சை திறனிலே உள்ள நில உடமையாளர்களுக்கு நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை அவர்கள் அவைகளை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் அந்த முறையிலே நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் ஆனால் துவக்கத்தில் நான் சொன்னபடி சர்க்கார் தரப்பிலே இருந்து செய்யப்பட வேண்டியவைகளில் உடனடியாக நாங்கள் இன்றைய தினம் உரத்தினுடைய அளவு அதிகப்படுவதற்கு வழிவகை தேடி பெருமளவுக்கு தஞ்சை திறனைக்கு தரும்படியாக பெற்றிருக்கிறோம் ஆனால் சப்சிடியை மத்திய சர்க்கார் இன்று நீக்கிவிட்டதாலே உரத்தில் விலை ஏறி இருக்கிறது இதை நீங்கள் என்னிடத்தில் எப்படி சொல்லி குறைபட்டுக் கொண்டீர்களோ இதைபோல் முதலமைச்சர்கள் மகாநாட்டிலேயும் தனியாக புரார்ஜி அவர்களை பார்த்த நேரத்திலேயும் நீங்கள் இந்த நேரமாக பார்த்தா இந்த காரியத்தை செய்வது நான் ஊரூருக்கும் போய் உற்பத்தியை பெருக்குங்கள் உற்பத்தியை பெருக்குங்கள் என்று உற்சாகப்படுத்திவிட்டு வருவது நீங்கள் ஓசைப்படாமல் உரசன விலை ஏற்றுவிட்டால் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன் யூ ஆர் சபை மை ஸ்கீம் என்றே சொன்னேன் என்னுடைய திட்டத்திற்கு நீங்கள் குழி பறிக்கிறீர்கள் என்றே சொன்னேன் மறுபடியும் அவரை நாணயத்தினம் பார்க்க இருக்கிறேன் நாணயத்தினமும் நான் உங்களுக்காக வாதாடுவேன் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் உரத்தின் விலை அதிகப்பட்டது அநீதி அக்கிரமம் என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் மத்திய சர்க்காரிடத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே ஒரு துளையும் தயக்கம் காட்ட மாட்டேன் அவர்கள அரசு நடத்துகிறார்கள் நானும் அரசு நடத்துகிறேன் ரெண்டு அரச பரம்பரை என்ற தப்பான எண்ணம் எனக்கு இல்லை நான் ஒரு அரசு அவர்கள் உரத்தல் விலையை ஏற்றியது அனுதாயம் என்பதை நான் உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் மறுபடியும் அதை பற்றி அவர்களிடத்திலே எடுத்து பேசுவேன் அதற்கு கூட உங்களுக்கு அந்த உரத்தின் விலையை குறைப்பதன் நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி சர்க்காரிடத்திலேயும் அதிகாரிகளிடத்திலேயும் கலந்து பேசி அதிலேயும் ஏதாவது என்பதை நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்ப்பாசன திட்டங்களுக்கான நல்ல கருத்துக்கள் பல கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவைகளையெல்லாம் இந்த பாசனத்துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலேயும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்திலேயும் உடனடியாக நான் கலந்து பேசி எந்தெந்த சிறிய தீர்ப்பாதன திட்டங்களை உடனுக்கூட நிறைவேற்ற முடியுமோ அவைகளை நிறைவேற்றக் கொடுப்பதில் தனி கவனம் செலுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நண்பர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் பாதைகள் இல்லாமல் கிராமங்களுக்கு பாதைகள் இல்லாமல் எப்படி எங்களுடைய காரியம் நடக்கும் என்று கேட்டார்கள் உள்ளபடி நியாயமான கேள்வி விளையலாம் எது வாங்கலாம் கிடங்குகளை வாங்கியதை கொண்டு போய் நிலத்திலே கொட்ட வேண்டும் என்றாலும் விளைந்து அறுத்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றாலும் பாதைகள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் அந்த பாதைகள் நம்முடைய தஞ்சையில நல்ல முறையில் அமையாமல் இருந்ததற்கு யார் காரணம் என்று பார்த்தால் சர்க்கார் மட்டுமல்ல அது ஒவ்வொரு நிலச்சொந்தக்காரனும் இந்த மண்வெட்டியினாலேயே சர்வே செய்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரித்து சரித்து பாதையை குறிக்கி குறிக்கி நிறத்தோடு சேர்த்து சேர்த்து வர விட்டு வைத்திருக்கிறார்கள் அதை சர்க்கார் ஏன் அனுமதித்தது என்று நானாக ஆராய்ந்தேன் ஏன் அவர்கள் அதை அறிவித்திருப்ப கூடும் என்று நான் பாதையிலே நெல் விளையாது அது நிறமானால் நெல் போனால் போகட்டும் என்று அவர்கள் விட்டுவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலம் என்றால் உற்பத்திக்கு மட்டும்தான் என்று கருதினார்களே தவிர பாதை இருந்தால்தான் தொடர்பு இருக்கும் தொடர்பு இருந்தால்தான் விளைவதற்கு நல்ல விலை கிடைக்கும் தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை உணராமல் இருந்தார்கள் இனி அந்த நல்ல முறையிலே கவனிப்பதற்கு சனி கவனத்தை செலுத்தும்படி அதிகாரிகளை நான் கேட்டுக் கொள்ள நம்முடைய நண்பர் தர்மலிங்கம் அவர்கள் இந்த சிறை என்ற ஒரு பறவையை பற்றி அது பெயர்களையெல்லாம் அழித்து விடுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதைப்பற்றி விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி அபிப்பிராயம் காட்டிலாக அதிகாரிகளுக்கு தனி அபிப்பிராயம் இருக்கிறது பறவைகளை எல்லாம் அழிக்கக்கூடாது என்று காட்டிலாக அவரை சொல்வதாக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த காட்டிலாக அதிகாரிகளை நான் கலந்து பேச இருக்கிறேன் எதனாலே அவர்கள் அந்த சிறவை என்ற பறவை அழிக்கப்படக்கூடாது என்று கருதுகிறார்கள் என்பதற்கான காரணத்தை நான் அவர்கள் மூலமாக கேட்டறிய விரும்புகிறேன் இல்லாத அபூர்வமான பறவைகள் அதனால் தான் அழிக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தை மட்டும் அவர்கள் சொல்வார்களானால் இருப்பதிலேயே மனிதம்தான் அபூர்வ பிறவி அவன் உழைக்கட்டும் தயாராக இருக்கிறேன் அல்லது வேறு ஏதாக காரணங்கள் அவர்கள் சொல்வார்களானால் அதை ஆலோசித்து பார்க்க வேண்டும் அதை நீக்குவதற்கு நல்ல விதத்திலே வழிவகை காண வேண்டும் என்று கருதுகிறேன் இந்த பூச்சி தெளிப்பு முறையை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது தனித்தனியாக நிலத்துக்காரர்களை நீங்கள் பூச்சி மருந்து தெளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாலே மட்டும் பிரச்சினை தீரா இப்பொழுது கூட நான் ஒரு பண்ணைக்கு போய்விட்டு வருகிற வழியில் ரெண்டு இடத்திலே பூச்சி மருந்து தெளித்துக் கொண்டு ஒரு இடத்திலே பாரினார் தெளித்துக் கொண்டு இன்னொரு இடத்திலே சாதாரண பூச்சி மருந்து தெளித்துக் கொண்டிருந்தார்கள் இதைவிட அந்த நிலம் பரப்பளவு முழுவதற்கும் பூச்சி மறைந்து தெளிக்கின்ற காரியத்தை சர்க்கார் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆகக்கூடிய செலவினத்தை விவசாயிகளிடமிருந்து திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் தவணைகளிலே என்று சொன்ன யோசனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த தஞ்சைக்கு மற்ற இடத்திற்கும் சில ஹெலிகாப்டர்கள் வாங்க வேண்டியிருக்கலாம் அவை சிறு விமானங்கள் வாங்க வேண்டியிருக்கலாம் அந்த விமானங்களின் மூலமாக கூட அது தெளிக்கப்படலாம் அமெரிக்காவில போய் வந்தவர்களை நான் அமெரிக்காவிலே இந்த பூச்சி மருந்து தெளிப்பதற்கென்று தனியான கம்பெனிகளே இருக்கின்றனவா அந்த கம்பெனிகளுக்கு சொல்லிவிட்டவுடன் அவர்கள் அதை தெளித்துவிட்டு தெளிக்கின்ற பொழுது எந்த இடத்துல பூச்சி விடுத்ததோ அது மட்டுமல்ல பூச்சி பிடிக்காமல் இருக்கின்ற இடத்திற்குள் சேர்த்து அதை தெளித்துவிட்டு பிறகு கட்டணமாக வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இவைகளும் இதைப் போலவே பயிர் கருகி போவது எதிர்பார்த்ததை விட சாகுபடி குறைந்து விடுவது ஆகிய இவைகளையெல்லாம் நீக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு அடிப்படையான பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் கிராப் இன்சூரன்ஸ் திட்டம் இருந்தே தீர வேண்டும் அந்த கிராப் இன்சூரன்ஸ் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு மிகவும் விருப்பம் ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் இன்சூரன்ஸ் என்ற தலைப்பு மத்திய சர்க்காரிடத்தில் இருக்கிறது கையினால் அவர்களை கொண்டுவர வேண்டும் என்று சில அமைச்சர்களை நான் கேட்டுக் கொண்டேன் அவர்கள் அதற்கான பர்மிட்டு லெஜிஸ்லேஷன் இந்த தொடரிலேயே கொண்டு வருவதாக இருக்கிறார்கள் அது வந்த பிறகு இங்கே இந்த பூச்சியினாலே ஏற்படுகின்ற அழிவுகள் அல்லது இயற்கை ஏற்படுகின்ற அழிவுகள் ஆகியவைகளையெல்லாம் விவசாய தலையிலே விழாதபடி பார்த்துக் கொள்ள அந்த பொறுப்பை சர்க்கார் ஏற்றுக்கொள்வதற்கான முறையில் ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அதற்கு இடையில் இந்த பூச்சி மருந்தை தெளித்துவிட்டு எப்படி தண்ணீருக்கு வரி வாங்குகிறோமோ அதைப்போல விவசாய இடத்திலே வாங்கிக் கொள்ளலாமா என்பதை பற்றி சென்னைக்கு சென்றதும் நான் அதற்கு உரிய அதிகாரிகளை கேட்டு தகுந்த முயற்சி எடுத்துக் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் என்னுடைய மனதிற்கு ரொம்ப பிடித்த மற்றொரு விஷயம் பஞ்சாயத்து பணம் நிரம்ப இருந்தும் அவர்களது விவசாய கருவிகள் வாங்குவதற்கும் டிராக்டர்கள் வாங்குவதற்கும் இன்றைய தினம் ஏதோ சட்டம் குறிக்கிடுவதாக சொன்னார் அது அப்படி சட்டம் குறிக்கிடுவதானால் அதற்கு சட்டம் என்ற அந்தஸ்தே கூட இருக்கக்கூடாது சட்டம் என்பது தாராளமாக காரியங்களை நடத்துவதற்கு அது பயன்பட வேண்டுமே தவிர பணத்தை முடக்கி வைப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அந்த சட்டத்தை பற்றியும் ஆராய்ந்து பார்த்து எனக்கு தோன்றிய தோன்றியது டிராக்டர்களை வாங்கிக் கொள்ளுங்கள் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளூமெண்ட் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாமா என்று கூட எனக்கு துடித்தது ஆனால் பின்னாலே என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றனவோ அவைகளை நான் கவனிக்க வேண்டாம் ரொம்ப மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சட்டு திட்டங்களுக்கு அடக்கப்பட்டு விட்டவனாக இருக்கிறேன் ஆகையினாலே அவைகளை பற்றியும் நான் நிச்சயமாக உங்கள் சார்பிலே வாதாடுவேன் கூடுமான வரையில் அது நடக்கும் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டொரு நண்பர்கள் இந்த பம்பிங் ஸ்கீம் சரியாக நடக்கவில்லை என்று குறிப்பிட்டார்கள் அதை பற்றி நான் நம்முடைய மாவட்ட கலெக்டரிடத்திலேதான் இன்றைய தினமோ அல்லது எனக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரத்திலேயோ முழு விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் அதை பற்றியும் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று உங்களுக்கு அளிக்கிறேன் எதிர்காலத்தை பற்றி நம்முடைய பட்டுக்கோட்டை சீனவாசையர் நாம் எல்லாம் சொன்னார்கள் இந்த காவேரி ஒப்பந்தத்தினுடைய மறுபரிசீலனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்றார்கள் உள்ளபடி ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் காவேரி நமக்கு பயன்படுகிறதே தவிர அதனுடைய உற்பத்தி இடம் நம்மிடத்திலே இல்லை அது ஓடி வருகின்ற அழகு நம்முடைய தமிழகத்திலே தான் நன்றாக இருக்கிறதே தவிர அது பொங்கி எழுகின்ற இடம் நம்மிடத்திலே இல்லை அதற்கான ஒப்பந்தம் வருகிற நேரத்தில் நிச்சயமாக அந்த மைசூர் சர்க்காரோ அல்லது ஆந்திர சர்க்காரோ நமக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் என்று நான் நான் அந்த இரண்டு மூன்று மாநில அமைச்சர்களிடத்திலேயே கேரளத்திலே உள்ளவர் ஆந்திரத்திலே உள்ளவர் கர்நாடகத்திலே உள்ளவர் இவர்களிடத்திலே பேசி பார்த்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த நாலு இடங்களும் ஒன்றுபட்டு இயற்கை வளங்களை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற பொது தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த ஒப்பந்தம் வருகின்ற பொழுது கூட அதிகமான தகராறுகள் இருக்காது என்று கருதுகிறேன் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு அதிகாரி இருக்கிறார் இந்த அதிகாரி சொல்லுவதை மறுப்பதிலே தான் தன்னுடைய திறமை தெரியும் என்று அந்த அதிகாரி மறுக்கக்கூடும் இப்ப கேரளத்தக்க தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை அதிலே தான் இருக்கிறது அங்கே ஆனவரை ஆறு என்றவர் ஆறு வருகிறது அது நம்முடைய பகுதியில் ஓடி வருகின்றது அதனுடைய தண்ணீர் நமக்கு வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் கேரளத்தில் உள்ளவர்கள் தேக்கடியிலே தண்ணீர் குடிக்கிறோம் நீராரிலே தண்ணீர் குடிக்கிறோம் இவ்வளவு தண்ணீரை கொடுப்பதாலே ஆனவரை ஆற்ற தண்ணீர் முழுவதையும் எங்களுக்கே விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதற்கு காரணம் அங்கே இருக்கிற சீப் இன்ஜினியர் அந்த ஆற்றலை தண்ணீர் வாங்கினால்தான் என்று நமக்கு சொல்லுபவர் நம்முடைய சீப் இன்ஜினியர் இதை இல்ல ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய சீப் என்ஜினியரின் கீழ் வேலை பார்த்தவர்தான் கேரளாவில இப்பொழுது சீப் என்ஜினியராக இருக்கிறார் ஆகிய இந்த அதிகாரிகளின் திறமைகள் சில வேலைகளில் பிரச்சனைகளை எடுக்கும் ஆனாலும் அவைகளிலே குறுக்கிட்டு அந்த மாநில முதலமைச்சர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல கருத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு அந்த மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் கூட நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் கேரளத்தை முதலமைச்சருக்கே சொன்னேன் திருப்பி திருப்பி எங்களை அரிசி கொடுங்கள் அரிசி கொடுங்கள் என்று எங்களுக்கு கடலிலே வீணாக கலந்து போகிற தண்ணீரை எங்களுக்கு கொடுங்கள் அரிசி நான் கொடுக்கிறேன் எத்தனை லட்சம் டன் வேண்டும் என்று நானும் தருகிறேன் என்று அவரிடத்திலே சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாலே பத்திரிகையிலே பார்த்தேன் அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும் என்று பெருத விரும்புகிறேன் அது ஒரு ஆர்வத்தாலே வந்த செய்தியாக இல்லாமல் ஆதாரபூர்வமான செய்தியாக அது அமையமானால் நான் மிக்க மகிழ்ச்சி தண்ணீரை கொடுத்து அரிசி போகிறோம் என்று கேரளத்தில் உள்ள அரசினர் கருதுவதாக பத்திரிகை செய்தி வந்தது அப்படி அவர்கள் வருவார்களானால் நிச்சயமாக அந்த காரியத்திலே நான் மிகுந்த அக்கறை காட்டுவேன் இப்பொழுதே கூட தமிழகத்திலே இருக்கின்ற கேரள மக்கள் பல லட்சம் கேரளத்திலே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பல ஆயுதங்கள் இருக்கிறார் அதைத்தான் நான் சொன்னேன் இப்பொழுதே கேரளாவுக்கு அரிசி அனுப்பினால் இங்கேயே கேரள மக்களுக்கு நான் டோர் ஓட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்னேன் ஆகையினால் கேரளாவுக்கு அரித்துக் கொடுப்பதிலே நான் ஒரு துறையை தயக்கம் காட்டவில்லை அதை போலவே தண்ணீர் கொடுப்பதற்கு அவரிடம் தயக்கம் காட்ட மாட்டார்கள் காட்டூடாது கூடாது நாம் எல்லாம் விரும்புகிறோம் அதை போலத்தான் ஆந்திரம் நம்முடைய நண்பர் சீர்வா தையர் அவர்கள் சென்னையினுடைய குடிதண்ணீர் பிரச்சினை பற்றி சொன்னார்கள் இந்த கிருஷ்ணா பெண்ணார் திட்டத்தை பற்றி இது கிருஷ்ணா பெண்ணார் திட்டம் உடனடியாக முடியக்கூடியதாக இருந்தால் எனக்கு காவேரி திட்டம் கூட தேவையில்லை ஆனால் உடனடியாக முடிவதாக இல்லை ஏனென்றால் கிருஷ்ணாவிலே இருந்து தண்ணீரை பெண்ணாருக்கு கொண்டு வருவதற்குள் அவர்கள் கோதாவரியிலே இருந்து கிருஷ்ணாவுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆக இது ரெண்டு மாநில பிரச்சனையாக மட்டுமில்லை நாலஞ்சு மாநிலத்தினுடைய பிரச்சனையாக அது வடிவம் எடுத்திருக்கிறது அப்படி கிருஷ்ணாவிலே இருந்து தண்ணீரை கொண்டு வருவதானாலும் வழிநடுக அதற்காக வெட்டப்பட வேண்டிய வாய்க்காலுக்கு யார் பணம் செலவழிப்பது என்ற தகராறு இருக்கிறது அப்படி வாய்க்காலிலே தண்ணீர் வந்தாலும் அது குடி தண்ணீருக்கு மட்டுமல்லாமல் ஆந்திர பகுதியிலே விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதாலே தான் வீராணத்திலே தண்ணீர் எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை காவேரி திட்டத்தை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது அது தஞ்சை ஜில்லாவை பாதிக்கும் சிதம்பரம் தாலுகாவை பாதிக்கும் என்று நம்முடைய நண்பர் சொன்னார்கள் சிதம்பரம் தாலுகாவைச் சேர்ந்த எல்லா விராசுதாரர்களும் அதில் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்ற விராசதாரர் உள்பட போன மாதத்தில் சென்னைக்கு வந்திருந்து அந்த பிரச்சனைகளை பற்றி என்னிடத்திலே பேசி நம்முடைய சர்க்காரிலே உள்ள என்ஜினியர்களை உட்கார வைத்துக் கொண்டு அவர்களுக்கு விளக்கமும் சமாதானமும் கொடுத்து அவர்கள் திருப்தியோடு சென்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று அனுமதி எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வீராணம் ஏரியிலே இருந்து நாம் தண்ணீர் எடுக்கிறோம் என்றால் வீராணத்திற்கென்னு தண்ணீர் கிடையாது வீராணத்திற்கு தண்ணீர் காவேரியில இருந்தா கொஞ்சம் தருகிறோம் வீராணம் என்பது ஒரு பாத்திரமே தவிர அது ஊற்று அல்ல அந்த பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக் கொள்கிறோம் எந்த அளவுக்கு சென்னைக்கு எடுத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வீராணத்தியேரிக்கு தண்ணீரை அதிகம் தருகிறோம் தந்து விட்டு அது தங்கி இருப்பதற்கு வீராணம் எடுத்துக் கொண்டு போவதற்கு கூடாய்கள் அதை பருகின்றவர்கள் சென்னை மக்கள் அப்படி பார்த்தால் சென்னை மக்கள் என்றே ஒன்று கிடையாது அவருக்கு தெரியும் தீர்நாட்டுகிறவர்களுக்கு சென்னை என்பது என்ன அந்த கடலோரத்தில் இருந்த மீனவர்கள் கொஞ்சம் பேரும் வெளிநாட்டில் இருந்து வெள்ளைக்காரர்கள் சேர்ந்து இருந்த ஒரு இடம் சென்னை இப்பொழுது சென்னை அதுவா வாரத்திலே ரெண்டு நாளாகிலும் தஞ்சாவூரில் உள்ளவர்கள் சென்னை பட்டணத்துக்கு வருகிறீர்கள் அண்ணன் தஞ்சாவூரிலே இருந்தால் தம்பி சென்னை பட்டணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் காவேரியிலிருந்து கொடுக்கிற தண்ணீரில் என்னுடைய கணக்கின்படி மூன்றில் ரெண்டு பத்து தண்ணீர் தஞ்சாவூருக்கார்தான் தாங்க நீங்கள் தான் அங்கே நிரம்ப இருக்கிறீர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எடுத்துக் கொள்ளுங்கள் மன்னை நாராயணசாமியை அவர் குடிக்கிற தண்ணீரில் முக்கால்வாசி தண்ணீர் சென்னை பட்டணத்துக்கு இப்படி நான் காவேரி தண்ணீரை குடிக்கிறேனா என்றால் ஆசைக்கு இந்த பக்கத்தில் வருகிற பொழுது தண்ணீர் சாப்பிடுகிறேனா அது தவிர இது காவேரி தண்ணீரை இப்பொழுதுதான் எடுக்கலாம் என்று இருக்கிறோம் அதுவும் கிருஷ்ணா கோதாவரி திட்டம் கிருஷ்ணா பெண்ணாறு திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இந்த தண்ணீர் கூட அதிக தேவைப்படாது ஆகையினால் அது விவசாயத்தை பாதிக்காத முறையில் சிதம்பரம் தாலுகாவை சஞ்சை தரணையை பாதிக்காத முறையில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதனை நான் தீர்மானவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் அவர் ஒருவருக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டால் போதும் எனக்கு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேரிடத்திலாகிலும் அதை சொல்லுவார் நான் கூட அப்படித்தான் நான் நினைச்சேன் அண்ணாத்துறை சொன்னால் தெரியாதா இருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லுவார்கினால் நான் அந்த பிரச்சனையை கவனமாக அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் சீவாத்தையரை போன்றவர்கள் ஒரு சந்தேகத்தை கலப்பிவிட்டால் கூட பலருக்கு பயம் வந்துவிடும் நம்முடைய சீர்காழி கெட்டு விடுவாமே சிதம்பரம் கெட்டு விடுவாமே என்று வாழ வைக்க நான் என்ன இல்லை ஒருவரை கெடுத்து இன்னொரு வாழ வைத்தால் லாபரட்ட கணக்கு பார்த்தால் இருப்பு நிகரமாகத்தான் இருக்கும் இது ஒருவரை கெடுத்து இன்னொரு வாழ வைப்பதல்ல ஒருவர் தங்களுடைய தேவைக்கு போக வீத விருப்பத்தை கொடுத்து இன்னொரு வாழ வைக்கின்ற திட்டம் என்ற முறையில் அதில் எந்த விதமான குற்றங்களும் இல்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்றவர்களெல்லாம் எடுத்துச் சொன்னவைகளை நான் குறிப்பிடாததாலேயே அவைகளை நான் தள்ளிவிட்டேன் என்று யாரும் அருள் கூர்ந்து தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இவைகளை பற்றியெல்லாம் ஆற அமர சிந்தித்து பார்த்து ஆக வேண்டிய காரியங்களை முறையாக செய்து பெறுவேன் என்று உங்களுக்கு வாக்களித்து இந்த உற்பத்தி பெருக்கத்திலே நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற மறுபடியும் நன்றி தெரிவித்து இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை இன்று எல்லாம் பார்த்ததிலேயும் நீங்கள் சொன்னதை கேட்டதிலேயும் எனக்கு நிரம்ப ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறி வாழ்க உங்களுடைய விவசாயம் வளர்க நாட்டின் வளம் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்